நமஸ்காரம் ஈஷா வாசிய உபனிஷத்துல முதல் மந்திரம் பார்த்துட்டு மந்திரத்தோட விசாரம் வந்து பாதியில நிற்குது வாசிச்ச வாசிக்கு மீனிங் பார்க்கலாம் ஓம் ஈஷா சர்வம் யாம் ஜகத்து कि जग दिया जगत्न भुंजी था गृद स्वदन பார்த்துருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிதான் மந்திரங்களை வேத மந்திரங்களை ஆரம்பிக்கணும் பரபிரம்மத்தோட அடையாளம் அது வாச்சகம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா என்ன நிறைய பேர் வந்து மகா வாக்கியம் மகா வாக்கியம் உபயோகப்படுத்தும் மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஜீவனையும் ஈஸ்வரனையும் இந்த ஜகத்தையும் ஐக்கியப்படுத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திர உபனிஷதங்கள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு மகா வாக்கியம் பேரு தத்துவமசி நீ அந்த பரம் பிரம்மமாவே இருக்க தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி நான் அந்த பிரம்மமாவே இருக்க பிரம்மம் எது இந்த சர்வமா இருக்கிறது எல்லாம் பிரம்மம் அப்ப அந்த சர்வமா இருக்கிற ஈஸ்வர தத்துவமாவே நான் இருக்கேன் அப்படின்றது அகம் பிரம்மாஸ்மி அப்ப அதே மீனிங்லதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரமும் இருக்கு ஆரம்பிக்குது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஈஸ்வரன் அப்படின்ற ஞானத்தினால ஈஸ்வரனே ஈஸ்வரன் தான் இது எல்லாமா இருக்கார் அப்படின்ற ஞானத்தினால அது ஞானம் அந்த ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் இந்த எல்லாத்தையும் வாசியம் வாசியம்னா என்ன அர்த்தம் மறைக்கணும் அப்ப மறைக்கணும்னா என்ன சுவாமி அப்படின்னா மண் எல்லா மண்பானைகள்லாம் இருக்கு நிறைய இருக்கு கடைகள்ல போய் பாக்குறோம் மண்பானை சட்டி அப்படின்னா அந்த கடை ஃபுல்லா மண்ணுல செய்யப்பட்ட எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் மண்ணுனால இதை எல்லாத்தையும் மூடுங்க கவர் பண்ணுங்க மண்ணுன்ற ஞானத்தினால இத எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பதார்த்தங்கள் கவர் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம ரூபமா பாக்காதீங்க என்னவா பாருங்க எல்லாத்தையும் சட்டி பானை பூந்தொட்டி தட்டு தம்ளர் அப்படின்னு விதவிதமா அங்க பண்ணி வச்சிருக்கு புத்தா செலை இருக்கு அருமையான புத்தா செலை நான் நேற்று கூட பாத்துட்டு வந்தேன் விதவிதமான சிலைகள் இருக்கு மண்ணுல பண்ணப்பட்டது அப்ப மண்ணுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா கவர் பண்ணு அதை எல்லாத்தையும் மண்ணுனால கவர் பண்ண என்ன அதே மாதிரி சர்வ பதார்த்தங்களும் என்ன பண்ணுறனா பாருவரனா பாருன்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் என்னவா இருக்கார் சச்சிதானந்தம் ஈஸ்வரன் என்னவா இருக்கார் முக்தி கோபநிஷத் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ராமர் எப்படி இருக்கார் சச்சிதானந்த விக்கிரகம் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் சத்து சித்து ஆனந்த சுரூபமா இருக்கிறவர் வெறும் கான்சியா ஒரிஜினல் சொரூபம் அப்போ அந்த நாம ரூபம் நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆரோப்பம் பானன்றது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல பானைன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கு மண்ணுதான் வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கும் போது என்னவா இருக்கு அதுவே வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கும் போது அதுக்கு பேரு என்ன பேரு சட்டி வேற ஒரு ஃபார்ம்ல இருந்தா என்னது பூந்தொட்டி இதே தான் இருக்கேன் ஒவ்வொரு விதவிதமா இருக்கிற ஃபார்முக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு பேரு வச்சிருக்கோம் விவகாரத்துக்காக அப்ப விவகாரம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்ல அப்ப எது வாஸ்தவம் அப்படின்னா அந்த மூல தத்துவம் எது அப்படின்னா மண்ணுதன மூல தத்துவம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் இருக்கேன் அதுதான் சச்சிதானந்தம் அதுதான் இந்த ஜகத்து ஃபுல்லா இருக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல நாம ரூபங்கள் விதவிதவிதமா இருக்கு அப்ப இது முதல் இது சொல்லுது லட்சியமா சொல்லுது யாரெல்லாம் நிதித்தியாசனத்துல இருக்கானோ நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து ஞான நிஷ்டைய அடையறவனுக்கு அந்த சந்யாசிக்கு சொல்லப்பட்டது யார் வந்து பாத்தீங்கன்னா மனநத்தையும் முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அந்த ஒரே தத்துவமா இருக்கிறத என்ன பண்ணணும்னா அவன் வந்து அதுல எஸ்டாபிளிஷ் ஆகணும் அதுல வந்து நிறை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்தை அந்த ஆத்ம தியானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மந்திரம் ஆச்சாரியர் அபரோக் அனுபூதியாதி உபனிஷத்துல இருக்கே கொண்டு உபனிஷத்துல இருக்கிற மந்திரம் அது எத்தனை எத்திர மனோயாத்தி எங்கெங்கெல்லாம் மனசு போகுமோ அங்கங்கெல்லாம் பிரம்மத்தை தரிசனம் பண்ணு அப்படின்ற எல்லா இடத்துலயும் அப்போ மனசுல ஒரு தாட்டு உண்டாகுது அப்படின்னாவே அந்த தாட்டுக்கு விஷயமா எது இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்றது இது ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுக்கு கண்ணியமா ஒண்ணும் இல்லை ஈஸ்வரன் யார் சச்சிதானந்தம் சச்சிதானந்த மாதா இது எல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு அவன் என்ன பண்ணும் தியானம் பண்ணட்டும் தியானம்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் பாவிக்கிறது எல்லாத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது எல்லாத்தையும் பாவிக்கிறது அதான் யதார்த்தம் இந்த ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி மண்பான சட்டி எல்லாம் இருக்கிறது யதார்த்தமோ அதே மாதிரி நாம ரூபமா இருக்கு வாஸ்தவத்துல இது என்னவா இருக்கு அப்படின்னு வெறும் பிரம்மஸ்வரூபமா கான்சியஸ்னஸ் ஆகு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் மிஸ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் போக்கஸ் அதை பண்ணிட்டு இந்த நாமரூபத்தை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த நாமரூபத்தை போக்கஸ் பண்றதுனால நீண்ட காலமா ஜென்மாந்தரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோட்டிக்கணக்கான ஜென்மமா இந்த நாமரூபம் சத்தியம் இந்த தேகம் சத்தியம் நம்ம விவகாரம் பண்ணி பண்ணி பண்ணி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போயிடுச்சு அப்ப குருநாதர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கேக்குறோம் நீங்க எல்லாமே எங்க இருக்கீங்க சிரவணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க முதல் மந்திரம் இப்பதான் சிரவணம் பண்றீங்க சுவாமி எனக்கு இப்படி ஆகலையே ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார் சுவாமி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்க முடியல எப்படி பார்க்க முடியும் இப்பதான நீங்க ரெண்டு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்ப முதல்ல குருநாதர் மூலமா இதுதான் அதுக்கப்புறம் வரும் நிறைய சந்தேகம் எப்படி இது எல்லாம் ஈஸ்வரன் ஆகும் மண்பானையா இருந்தா உடச்சு காட்டிர்லாம் மண்பானைய எடுத்து உடச்சு பார்த்துப்பா பிரத்யட்சமா என்ன பண்ண முடியும் இதாம்பா அப்படின்னா ஆமாஜி இது மண்ணு உடஞ்சா மண்ணு இந்த பான சட்டி பானை செய்யறதுக்கு முன்னாடியே அது மண்ணாதான் இருந்துச்சு அப்ப இப்பவும் அது மண்ணாதான் இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஞானத்தை உண்டு பண்ண முடியும் நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்ல அது சப்ஜெக்டா இருக்கிறது ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா நமக்கு ஆத்மாவா உள்ள இருக்கார் அப்ப ஈஸ்வரனை எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி ஒவ்வொன்று யோசிக்க யோசிக்க யதார்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்க யோசிக்க நான் சொன்னேன்ல என்னது உருளைக்கிழங்கு போண்டா வாலக்கா பஜ்ஜி அதுக்கப்புறம் மைசூர் பாக் இந்த மூணுத்திலேயும் வாஸ்தவத்துல என்ன இருக்கு வெறும் கடலமாகும் வேற வேற மசாலா எல்லாம் சேர்த்து வேற வேற ஐட்டம் பண்றோம் அவ்வளவுதான் ஒரே மாவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தாப்பு மாவும் ரவா ரோஸ்டாவும் நெய் ரோஸ்டாவும் எல்லாமே வாஸ்தவத்துல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்தாலும் எல்லா தத்துவத்தையும் இது என்ன இது என்ன இது என்னன்னு பாத்துக்கிட்டே வர்றோம் இதுக்கு பேர் மனநம்னு பேர் நல்ல மனநம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு போயிடுறது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்மமா தான் இருக்கு ஆனா உடனே அதுல நிக்க முடியுதான் நிக்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசம் பூர்வாபியாசம் பூர்வாபியாசம்னா இந்த பொய்யானதுல வந்து நினைச்சு நீண்ட காலமா அபியாசம் பண்ணிருக்கோம் குருநாதர் சொன்னதுக்கு பிறகும் லாஜிக்கும் இது எல்லாம் பிரம்மம்னு நமக்கு தெரியல அப்ப என்ன பண்ணணும் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஞான நிஷ்டம் அடைஞ்சாச்சு ஞானம் தெரியுது இது எல்லாம் பிரம்மம்தான் ஒரு குருநாதர் மூலமா பாடம் கேட்டாவே தெரியும் நல்ல மனனம் பண்ணீங்கன்னாவே தெரியும் ஆனா தெரிஞ்ச விஷயத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது நிக்கிறதுன்றது சாமர்த்தியம் வராது ஏ வராத அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஒரு அப்சகல் இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா விபரீத பாவனா சந்தேகத்தை நீக்கிறதுக்கு மனநம் பண்ணணும் சிந்தனை பண்ணணும் அதே நேரத்துல விபரீத பாவனானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூமை திறந்து புது ஹவுஸுக்கு வந்திருக்கேன் ரூமை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கதை ஓப்பன் பண்ணோன்னு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமா இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என் கை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் ஆன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் இது என்னாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு இந்த கையை எடுத்த ஆக்ஷன் அதையும் பண்ண முடியல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ப்பா இந்த சுவிட்ச் போர்டு இங்கே இருக்கிறது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு வச்சாச்சு வச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நான் தானே வச்சேன் நான் தான் பிளான் பண்ணி நான் தான் ஃபிக்ஸ் பண்ண வச்சுறேன் வச்சதுக்கு பிறகு இமீடியட்டாக திரும்ப என்ன ஆகும் நான் வீட்டுக்கு அதை திறந்தோன்னு என் கை எங்கே போகும் அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் போகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு வருஷமா அபியாசம் பண்ணிருக்கேன் லெப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா சுவாபிகமா என்னோட கை அங்கதான் போகும் அதுக்கப்புறம் ஐயோயோ சுவிச் போர்டு இல்லையா இங்கே இந்த பக்கம் சுவிட்ச் போர்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் போர்ட் சைட்ல இருக்க இது எப்படி நடக்கும் ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் திரும்ப திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு இதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு வாரத்துக்கு இத பண்ண பண்ண பண்ண மனசுக்குள்ளார என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா நமக்கு நல்ல பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆமா சுவி எங்க இருக்கு ரைட் சைடு இருக்கு நான் கதவை துறக்கும் என்னோட மைண்ட் சொல்ல ஆரம்பிக்கும் சுவிட்ச் ரைட் சைடுல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனதுக்கு பிறகு இருபது நாள் ஆனதுக்கு பிறகு சுவாவிகமாக நான் கதவை துறந்தோனே ரைட் சைட்ல கை என்னோட கை போடும் சுவிட்ச் அப்போ மொத்த அந்த இருபது நாள் வரைக்கும் எனக்கு பழக்க தோஷத்தினால என்னாச்சு ஞானம் இந்த என்ன நம்ம அபியாசம் பண்ணிருக்கோம் ஒரு நாலு வருஷம் ஒரு ஹேபிட வந்து ரைட் சைட்ல மாத்தினதுக்கு எனக்கு இருபது நாள் இல்லைன்னா ஒரு மாசம் தேவைப்படுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கு சுவிட்சி போர்டுன்னு மனசுல பதிய வைக்கிறது அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா ஞானத்தை வாங்கினாலும் அது என்ன பண்ணாது உடனே ஒர்க் முடியாது அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாவம் பண்றதுக்கு சொல்லுது பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாவம் இருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மைய பொய்யா பார்த்தாலும் ஒரு பாவம் நம்ம எல்லாத்தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம ரூபமா பார்த்துட்டு இருக்கோம் பொய்ய நம்மளோட தர்சனம் எல்லாமே பொய்யானது யதார்த்தம் என்ன வேதம் சொல்லுது யதார்த்தம் என்ன அப்படின்னு இது எல்லாம் ஈஸ்வரன் பா பிரம்மை சர்வம் ஆத்மைவ சர்வம் ஆத்மாதான் இது எல்லாம் பிரம்மம்தான் இது எல்லாம் வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் பியூர் கான்சியஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபமா பார்த்துட்டோம் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா பார்த்துட்டோம் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தேகமா பார்த்துட்டோம் இதெல்லாம் பொய்யா நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இப்ப என்ன பண்ண போதும்னா நான் சொல்றேன் சுவிட்சி போர்டு எங்க இல்ல லெப்ட் சைடு இல்ல ரைட் சைடு சுவிட்ச் போர்டு லெப்ட் சைடு இல்ல ரைட் சைடு இருக்கு இதை மெதுவா மெதுவா மனசுல பதிய வைக்கிறோம் எப்பெல்லாம் தேக வாசன மேல வருதோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் நான் பிரம்மம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் இல்லை இந்த ஜகத்து இந்த ஜகத் வாஸ்தவத்துல ஜெகத் இல்ல இது வெறும் ஆபாசிக்குது தோன்றுது வாஸ்தவத்துல இது என்னவா இருக்கு இது பிரம்மமா இருக்கு கண்ணியமா ஒண்ணுமில்ல எல்லாமே அதுக்கு மேல ஆரோப்பம் மண்ணுக்கு மேல சட்டிப்பான மாதிரி தங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் கம்மல் மூக்குத்தி பிரேஸ்லெட்னு சொல்றோம் வாஸ்தவத்துல என்னது அது தங்கம் தான் சத்தியம் தங்கத்துக்கு மேல கம்மல் எடுத்துல தங்கம் தான் மண்ணிப்பானு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணணும் அரியத்துக்கு திரும்பவும் போக வேண்டியிருக்கு மனசுல சொல்ல வேண்டியிருக்கு இது எல்லாம் என்னவா இருக்கு பிரம்மமா தான் இருக்குல்லாம் பிரம்மமாத்தா இருக்கு பிரம்மம்னா இம்மிடியா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் பிரம்மம்ன்றதுக்கு வேற எதுவும் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னா என்ன சுவாமி வெறும் உணர்வு வெறும் கான்சியஸ் பேர் தான் சச்சிதானந்தம் அதுதான் ஈஸ்வர தத்துவம் அப்ப ஈஷா வாசியம் இதம் சர்வம் இதம் சர்வம்னா என்ன அர்த்தம் இதம் இதம்னு நீங்க எதெல்லாம் இது இது இது இதுன்னு இந்த லோக்கத்துல சொல்றீங்களோ எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தேகம் இது மனசு இது இந்திரியம் புலன்கள் இது வந்து பாத்தீங்கன்னா புத்தி இது பிராணன் இது எல்லாத்தையும் நம்ம தேகத்துல பாக்குறோம் இது இது இதுன்னு சொல்றோம் இதை இதுன்னு சொல்லாம நம்ம என்ன பண்றோம் நான் நான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த தேகத்தை நான் சொல்றேன் தப்பா சொல்லிட்டு இருக்க இது ஆப்ஜெக்ட் தானே அப்ப இதுதான் இது இந்த தேகம் இந்த கை வலிக்குது ஜி இந்த கால் வலிக்குது சொல்றோமா இந்த தலை வலிக்குது சொல்றோம் இந்த மனசு சரியில்லைஜி இந்த மனசே சரியில்லை அப்ப இந்த மனசு சில இடத்துல இதுன்னு சொல்றோம் இந்த மனசுன்னு சொல்றோம் சில இடத்துல நான் சொல்றோம் இதுலயே குழப்பம் நிறைய இருக்கு நமக்கு அப்ப இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாமே பார்ப்பவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே பார்க்கப்படும் வஸ்துவா இருக்கு அந்த பார்க்கப்படும் வஸ்து எல்லாமே இது இது இதுன்னு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் அப்ப இதம் சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது எல்லாம் ஜத்தியாம் இந்த ஜகத்துல ஜத்து ஜத்துனா வந்து நாமரூபங்கள் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்தாவர ஜங்கமம் இம்மூவபுளா இருக்கிறது அசையாதவைகளா இந்த ஜகத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் ஜங்கமம்னா என்ன அர்த்தம் மூவபிளா எதை இருக்கோ அப்போ ஜடம்னு நம்ம பார்க்கறதும் சரி சேத்தனம் அசையுது அப்படின்னு நம்ம உயிர்ப்பு உள்ளதுன்னு நம்ம எதை பாக்குறோமோ அதுவும் சரி இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது எத்திஞ்சித்து கொஞ்சமும் இருக்குமோ இந்த லோக்கத்திலே சின்ன பார்ட்டிகல் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஒரு அணு இந்த அணுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பெருசா நம்ம பார்த்தது இந்த லோக்கத்துல பெரிய ஒரு மேட்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது வந்து இந்த ஸ்பேஸ் இந்த ஆகாசம் தான் இந்த ஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா அணுல ஆரம்பிச்சு இந்த ஜத்தில ஜத்து நம்ம விவகாரம் எல்லாம் என்ன பண்ணனும் ஈஸ்வர ஞானத்தினால ஈஸ்வரஞான ஈஸ்வரன் தான் இது எல்லாம் இருக்கார் அப்படின்னு ஈஸ்வர பாவனையினால ஈஸ்வர பாவனையினால என்ன பண்ணணும் ஒரு நிதித்தியாசனத்துல இருக்கிற ஒரு யோகியானவன் என்ன பண்ணணும் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு எதையெல்லாம் தாட் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளார வருதோ எல்லாத்தையும் பிரம்மமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாவிக்கிறது தையெல்லாம் பார்க்கிறதோ கேக்குறதோ எல்லாத்தையும் பண்ணும் போதும் வாஸ்தவத்துல இது எல்லாம் கான்சிய அதுக்கு மேல நாம ரூபம் டிராவல் பண்ணுது அது பொய்யானது அது சூப்பர் இம்போஸ் ஆரோப்பம் அப்படின்னு அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணி வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் பாவிக்கிறது அதுதான் இந்த இடத்துல நிதித்தியாசனத்துக்கான இதா சொல்லப்பட்டிருக்கு இதனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா பாவிச்சு பாவிச்சு பாவிச்சு பிரமர கீட்ட நியாயம் யார் யார் எதை எதை எந்த விதமா பாவிக்கிறானோ அவன் அந்த அந்த பாவத்தையே அடைகின்றான் இதான் நியமம் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சதா காமத்தையே சிந்தனை பண்றான் அவன் காமி ஆயிடறான் சதா ஒருத்தன் கோபத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் கோப்பியா ஆயிடுறான் சதா ஈஸ்வரனையே பாவிக்கிறவன் ஈஸ்வரனாவே ஆயிடுறான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற இந்த பாடி இல்ல இந்த ஜெகத்துன்னு ஒரு வாஸ்தவத்தை ஒன்னு இல்லவே இல்ல ஜீவனும் இல்ல ஜெகத்தும் இல்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஈஸ்வர தத்துவம் பரமாத்ம தத்துவம் மட்டும் இருக்குன்னு பாவிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்ப என்ன பண்ணணும் சாமி பாவிக்கணும் அப்படின்னா பண்ண முடியலையே கேட்ட ஒரு அம்மா போன் பண்ணி கேட்டாங்க சாமி நீங்க சொல்ற மாதிரி என்னால பாவிக்க முடியல நாலு தலையிலேயே வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து தலையிலே போய் உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சு பாடம் கேட்க ஆரம்பிச்சு அஞ்சு பாவிக்கிறது வரலையா அப்படின்னா எப்படி பாவிக்கிறது வரும் அதான் சொன்னேன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்ல சொல்லப்பட்டிருக்கு பிரகதாரண்யக்க உபநிஷத்துல மைத்திரேக்கு வந்து பாத்தீங்கன்னா யாக்யம் வர்க்கிய மகரிஷி தன்னோட பாரியாக்கு உபதேசம் பண்றாரு ஆத்மாவாரை திரஷ்டவிய ஆத்மாதான் இந்த உலகத்தில் பார்க்க தக்கது பார்க்க இந்த ஜகத்துல நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும் ஆத்மாவான் தர்சனம் பண்ணணும் ஆத்ம தர்சனம் சரி ஆத்ம தர்சனத்துக்கு என்ன பண்ணணும் சாதனம் என்னது ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவய ஆத்மாவ அறியறதுக்கு மெத்தட் சொல்லிருக்கு சிரவணம் பண்ணு ஆத்மாவை பத்தி குருநாதர் நல்லா பண்ணு குருநாதர்கிட்ட இருந்து கேட்ட விஷயத்திவிறி பண்ணு அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த நிதித்தியாசனத்தை நல்லா அபியாசம் பண்ணு ஆத்ம தியானத்தை நல்லா பண்ணு பண்ண மாத்திரத்துல உனக்கு என்ன உண்டாகும் ஆத்மால எஸ்டாபிளிஷ் ஆனது உண்டாகும் ஆத்ம நிஷ்டானது உண்டா அப்ப ஸ்டெப்ஸும் வச்சிருக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்டுக்கு வந்து ஜம்ப் பண்றது இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானம் பண்றேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து சிரவணம் வணனம் முடிக்காம நீங்க என்ன பண்ண முடியாது நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானத்துல நிக்க முடியாது வரலாம் உங்களோட புண்ணியம் இருக்கும் பாத்தீங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பூர்வ புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல நிறைய கர்மா பண்ணிருப்போம் நல்ல நல்ல கருமா தான் பண்ணிருப்போம் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மெதுவாக ஒரு என்றைக்காவது திடீர்னு வந்து ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம தியானம் படகுன்றதுக்காக ரமணாசிரமத்தை வந்து கண்ணு முடி உட்கார்ந்த மாத்திரத்துல அப்படியே ஒரு பிரசன்னமா ஆயிடும் நம்ம நினைச்சு போயிடணும்னு கேட்டால் ஆயிடுச்சு ஆத்ம ஞானம் வந்துருச்சு நமக்கு அப்படின்னு வராது ஒரு நாலு நாள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போயிடும் கையை விட்டு போயிடும் எங்கடா போனோம் அப்படின்னா திரும்ப பழைய கொள்ளி கதவத்துறோட எதையாவது பண்ணிட்டு இருப்போம் பழைய காரியத்தை அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நல்ல டீடெயிலா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனம்ன்ற ஒரு கிரியா இருக்கு இந்த மனனம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு மனனத்துக்கு பேரு என்னன்னா நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் ஆத்மா கண்ணியமா இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் நீக்கிறதுக்கு பேரு நேத்தி நேத்தி இதுக்கு டெக்னிக்கலா சொல்லும் போது அகத்து வியாபுரத்தின்னு அது அல்லாததை நீக்குதல் இந்த எல்லாம் ஜெகத் எல்லாமே என்னவா இருக்கு ஈஷா ஈஸ்வரன் ஈஸ்வரன் இது எல்லாமா இருக்கார் அப்படின்னா அப்ப ஈஸ்வரனுக்கு கண்ணியமா இருக்கிற நாம ரூபம் இருக்குல்ல அந்த நாம ரூபம் எல்லாம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை இது ஈஸ்வரன் இல்லை இது ஆத்மா ஆத்மா ஈஸ்வரன் என்று ஒரே பிரயோகம் ஒரே அர்த்தம் சொல்லப்படுற பாஷ்யத்துல அப்போ இது எல்லாம் ஆத்மா இல்லை ஆத்மா இல்லை ஆத்மா இல்லை இது எல்லாம் ஈஸ்வரன் இல்லை ஈஸ்வரன் இல்லை ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஆத்மா ஈஸ்வரன் இல்லாத தத்துவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றது நெகேட் பண்ணிக்கிட்டே போறது அப்ப நெகேட் பண்ணதுக்கு பிறகு கடைசியில மிச்சம் எது இருக்கோ அதுதான் ஆத்மா நெகேட் பண்ண முடியாம இருக்கிற தத்துவம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது இதுதான் எல்லாமா இருக்குன்னு பாவிக்கிறது அதுதான் நிதித்தியாசனம் அப்ப நல்லா புரிஞ்சுங்க சிரவணம் பண்ணாம மனநம் சித்திக்காது மனனம் சித்திக்காம நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது போலாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஆத்ம தியானம் கொஞ்ச நேரம் சித்திக்கலாம் உங்களை மாதிரியே தான் நானும் நானும் வந்து பலமுறை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் நான் ஆயிட்டேன் ஜீவன் முக்தன் நான் ரிஷிகேஷன்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதனை நல்லா பண்றோம்னு வச்சுங்களேன் நல்லா உத்கிருஷ்டமான சாதனை எல்லாம் பண்றோம் அப்படின்னும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேவபாவம் வந்துடும் மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ் ஆயிடும் நம்ம நினைச்சுப்போ ஆயிட்டு ஒன்பது இருக்கு நம்ம அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் ஸ்துதி பண்றாங்கன்னு வச்சுக்கல நமக்கு என்ன தெரியும் ஓஹோ நம்ம பிரம்ம ஐட்டம் போல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் காத்துல ஊசியை குத்துனா பலூன்ல காத்து போற மாதிரி என்ன ஆயிடும் ஒரு நாள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல புண்ணியம் கரைஞ்சோன புசுன்னு போயிடு எது வர்ந்து போகாததான் ஒரு அனுபவம் இருக்கோ நல்லா தெரிஞ்சுங்க எது வரக்கூடாது போகக்கூடாது எது வராதது போகாதது மேல இருக்கக்கூடிய சர்வ அனுபவங்களும் வந்து வந்து போறது அப்ப எல்லா அனுபவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யானதுன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மனநம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு அது செய்யாம நிதித்தியாசனம் சம்பவிக்காது இதுக்கு என்ன பண்ணணும் சாமி நேர்த்தி பண்ணணுமா நேர்த்தி பண்றதோட வேற ஒரு மெத்தட் என்ன பேரு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு தியாகம் அப்படின்னு பேரு இது இல்லை எனக்கு இது வேணாம் இதுனா தியாகம் எனக்கு இது வேணாம் எனக்கு இது வேணாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் தியாகம் பண்றாருப்பா எல்லார்த்தையும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதையே வேற ஒரு வார்த்தையில சொன்னீங்கன்னா இது ஆத்மா இல்லை இது ஆத்மா இல்லை இது ஆத்மா இல்லைன்னு நாம ரூபத்தை என்ன பண்றது தியாகம் பண்றது அதனால்தான் கண்டிஷன் சொல்றது தேனே புஞ்சிதா ஆச்சாரியார் இந்த முக்கியமான வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிலாசபி அவங்க அவங்க விதவிதமா கொண்டுட்டு போயிட்டாங்க இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு உபனிஷத்த சிரவணம் பண்றது சங்கர நம்ம வந்து சிரவணம் பண்றோம் இதுதான் கைட் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தியாகம் பண்ணவே நீங்க அப்படியே இருக்கிற மாதிரியே இருங்க எதையுமே விட வேணா ஆபீஸ் போங்க பிசினஸ் பண்ணுங்க லோக்கத்துல என்னெல்லாம் காரியம் இருக்கோ எல்லா காரியத்தையும் பண்ணுங்க பண்ணிக்கிட்டே நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கு ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது எரும மாடு அந்த சாக்கடையிலேயே உளுந்து கிடக்க வேண்டியதுதான் இத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு ஆகா பரவாயில்லையே சுவாமி பலகீனத்திலயே இருங்க அப்படின்னு சொல்றது வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மள இன்னும் பலகீனப்படுத்துறது ஆனா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேனத்தெக்தேன புஞ்சிதா தேனத்தெக்தேன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாம ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா மித்யா என்று தியாகம் செய்வதன் மூலமாக மித்தியான என்ன அர்த்தம் பொய்யானது ஒரே ஒரு வசுதான் மண்ணு மட்டும் சத்தியம் மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய நாம ரூபமா இருக்கிற சட்டிப்பான பொய்யானது தோற்றமாத்திரம் அப்படின்னு அவுட் ஆஃப் அதே மாதிரி இந்த ஜெகத் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் இந்த இம்பார்ட்டன்ஸ் வாஸ்தவத்துல இல்ல இது நாம ரூபம் அப்படின்னு நாமரூபத்தை எல்லாத்தையும் அந்த புத்தி இருக்கே உள்ளுக்குள்ள அந்த புத்திய வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்வதனால் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இந்த தேகம் சத்தியம் மனசு சத்தியம் புத்தி சத்தியம் வெளியில பாக்கிற இந்த லோக்கம் சர்வமும் சத்தியம் அப்படின்னு அனாதிகாலமா கொடுத்து வச்சிருக்கோம் சத்தியத்துவ புத்தி இந்த சத்தியத்துவ புத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் பண்றது மூலமா தேன தெக்தேன தெக்தேனன்றதுக்கு அர்த்தம் தியாகத்தினால் அந்த விதமான தியாகத்தினால் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய் தியாகம் பண்றதுதான் வாஸ்தவத்துல தியாகம் எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு மகாநாராயண உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு தியாகே நைக்கே தியாகத்தினால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மையானது அடையப்படும் அப்படின்னு ஒரு கோல்டன் வேர்ட் இதுல எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால வந்து சொல்ற சர்வ தர்மான் பரித்திய மாமேக்கம் சரணம் எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணு நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லா நாம எல்லா நாமரூப்பம் நம்மள சிந்தனை எது வந்தாலும் நாம ரூபம்தான் இருக்கும் எல்லா நாம ரூபங்களையும் என்ன பண்ண தியாகம் பண்ணு நம்மளோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணு என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கோம் அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அப்படின்னா இது சத்தியம் சத்தியம் நினைச்சுதான் நம்மள திங்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேன தேன அந்த தியாகத்தினால் அதை எல்லாத்தையும் தியாகம் பண்றது மூலமா நீ என்ன பண்ண புஞ்சி தா புஞ்சி தா அப்படின்னா ஆச்சரிய சொல்றே தா காப்பாற்றிகோள் உன்ன வந்து காப்பாத்திக்கும் காப்பாத்திக்கணும் என்ன அர்த்தம் சாமி நீ நீயா இருந்த அப்படின்னா பொழைச்சி போயிருவே நீயா இருந்த நான் சாவு வராது உனக்கு திரும்ப இந்த ஜென்மத்தை எடுக்க வேணாம் இந்த சம்சாரத்துக்கு வரவே வேணாம் நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்ல மரணமும் இல்ல இந்த நானா நீ நின்ன அப்படின்னா எது மூலமா நானா நிக்க முடியும் நானுக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் தியாகம் பண்றது மூலமா ஒரே ஒரு தத்துவம் தான் மண்ண மட்டும் பிடிச்சுக்கிட்டு மண்ணுக்கு அந்நியமா இருக்கு சர்வமும் பொய்யானது தங்கத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தங்கத்துக்கு அந்நியமா இருக்கிற சர்வ நாம ஆபரணங்களும் வெறும் தோற்றமாத்திரம் தங்கம் மாத்திரம் சத்தியம் அதே மாதிரி நான் மாத்திரம் சத்தியம் இந்த நானுக்கு பேர் ஈஸ்வரன் பேரு ஆத்மானு பேரு பிரம்மம்னு பேர் இந்த நாலு கன்னியமா இருக்கிறத சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது வித்தியா வஸ்துக்கள் அப்படின்னு தியாகம் பண்றது மூலமா என்ன பண்ண அப்படின்னா உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயாக இதுதாங்க முக்கியமான அப்ப நல்லா தெரிஞ்சுங்க ஆத்ம தியானம் பண்றதுன்றது சர்வத்தையும் பிரம்மபாவம் பண்றதுக்கு பேரு ஆத்ம தியானம் அத பண்றதுக்கு எது தடையா இருக்கு எல்லாத்தையும் என்னால பாவம் பண்ண முடியல ஏன் தடையா இருக்கு என்னால வந்து தான் தான்ல நிக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தான்ல நிக்க விடாது நிக்கவே விடாது ரமணாசிரமத்துல போய் பக்கத்துல உட்காருவோம் தியானம் பண்றது ஒரு ரூம் இருக்கு பெரிய ஹால் இருக்கு அதுக்கு பக்கத்துல பின்னாடி ஒரு ரூம் இருக்கு நீங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அதுல செலக்டடாதான் வருவாங்க நம்ம கண்ண முடியும் அப்பதான் உட்கார்ந்து உட்காந்துருக்கும் போது நேராக ஒருத்தர் வருவார் சர சர சரன் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அவர் பேக்ல இருந்து ஒரு இதை எடுப்பார் எடுத்து விரிச்சு போட்டு நம்ம உட்காந்து மெடிடேட் பண்றதுக்கு உள்ள போக ஆரம்பிப்போம் நம்ம கான்சியஸ் அப்பதான் வந்து அந்த சரசரன் பண்றது அப்படியே தாங்காது நமக்கு அப்படியே சமட்டி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் தலையில உடனே அந்த ஃபாரின் லேடி இருக்கு பாருங்க ஜெர்மன் லேடி அவங்க என்ன இப்படி இருக்கா இங்க இங்க வந்துகிட்டு இதை பண்றாள் நம்ம என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஜெர்மன் லேடி பின்னாடி போயிடுவோம் ஊருக்கு போகணும்னு சொன்னாலே இருக்கா என்ன என்ன ப்ரொபசரா இருந்தாளா இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஆத்ம தியானத்தை பண்ணாம அந்த ஜெர்மன் லேடிய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான் முடிஞ்சு போச்சு இதுதான் நடக்கும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாம ரூபத்துல நம்ம கொடுத்து வச்சிருக்க சத்திய புத்தி மோ இதுல சீரிட்டும் இதெல்லாம் போய் சிந்தனைக்க கொண்டு வராம இருக்கிறது இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் இருந்துட்டு போட்டோம் பொய்யில பொய் பொய்யில பொய் பொய்யில இது ஒரு பொய் பொய்யில இது ஒரு பொய் அப்படின்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னா மனசுல கொண்டுட்டு வந்து சிந்தனை பண்ணாம இருக்கிற நீங்க சிந்தனை பண்றது எல்லாமே சத்தியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிந்தனைக்கு வந்துடும் அந்த சிந்தனை நீங்க ஆத்ம தியானத்தை பண்ணும் என்ன ஆகும் முதல்ல வந்து நிக்கும் அப்ப நம்ம டே டு லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானத்துக்கு ஒரே வழி நான் பார்க்கறது எல்லாம் தோற்றமாத்தரும் இருந்துட்டு போட்டோம் ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டே இருக்கணும் மனசுல எடுத்து வச்சு விசாரம் பண்ணவே கூடாது அப்படி விசாரம் பண்றீங்க அப்படின்னா இப்ப நம்ம பண்ற மாதிரி விவாகம் பண்றதுக்கு அதோட யதார்த்த சுரூப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வேற எந்த விஷயத்தையும் சத்தியத்துவம் கொடுத்து விசாரம் பண்ணவே பண்ணாதீங்க கொரோனா வந்துருச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நாள் ஃபுல்லா பேசலாம் யூக்ரைன் வார் வந்துருச்சு நாள் ஃபுல்லா பேசலாம் இந்த பாலிடிக்ஸ் இருக்கு பால்டிக்ஸை வந்து நாள் ஃபுல்லா பேசலாம் காசிப் எதை பத்தி வேணாலும் காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்ன ஆகிடும் காசிப் பண்ண பண்ண பண்ண ஒன்னு எடுத்து விசாரம் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும் சத்திய அதிகமாயிட்டே போகும் எது நடந்தாலும் ஈஸ்வர நடந்தோம் அப்படின்னா சிந்தனைக்கு அது வரவே வராது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஆத்ம தியானம் பண்றதுக்கு முதல் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு கண்டிஷன் சொல்றாரு தேன தியகேன புஞ்சிதா அந்த தியாகத்தினால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாயாக மத்தியம புருஷம் இது புஞ்சி தான் உன்னை நீ காப்பாற்றி கொள்வாயாக கமேண்ட் பண்ணுது இத மனசுல எப்பவுமே வச்சுங்க தியாகத்தினால மட்டும்தான் நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும் ஆச்சரிய டீக்கா காரங்களா சொல்றாங்க காப்பாற்றி கொள்வா என ஆத்மாவை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு கேட்டா அவஸ்தானம் சொல்றாங்க தான் தான்ல நிற்கிறது தான் காப்பாற்றி கொள்வது எப்படி காப்பாத்திக்கிறது ஆத்மாவை தான் தானா நின்னோம் அப்படின்னா ஜென்மம் இருக்காது மரணம் இருக்காது அப்ப ஜென்ம மரணத்தை தாண்டி போகணும்னா தான் தானா நிக்கணும் அப்படின்னா தானுக்கு அந்நியமா இருக்கிற சர்வத்தையும் என்ன பண்ணணும் தியாகம் செய்ய வேண்டும் அப்ப தியாகத்தினாலதான் தான் தானா நிக்க முடியும் அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாகாதவனா ஆக முடியும் அதனால சொல்லிருக்கு நியம விதி வந்திருக்கு தேனே புஞ்சி தான் தியாகத்தினால் பதினெட்டு மந்திரத்தையும் அபியாசம் பண்ண போறோம் மனப்பாடமா நமக்கு தெரியணும் ஏதாவது ஒரு தப்பா எதுவும் தியாகம் பண்ண யாராவது ஒரு நியூ வாஸ்த குப்பனோ சுப்பனோ யாரோ ஒருத்தரோன்னு சொல்லுவாங்க வேத மந்திரம் மூச்சு காத்து யாராவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்தவன் இப்ப செத்து போறவன் வந்து எதையாவது வந்து அவனுக்கு ஏதோ புண்ணியம் கிடைச்சிருக்கோம் வந்து நீங்க எதையும் விட வேணாம் அப்படியே புரிஞ்சுக்கா தேன புஞ்சி தான் ஈஷாவாசியத்துல ஃபர்ஸ்ட் மந்திர வேதத்தோட முதல் மந்திரமே இப்படி சொல்லுதே அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட முச்சு காத்தா நமக்கு சொல்லுது கிளாரிட்டி கொடுக்குது தியாகத்தினால மட்டும் ஆத்மாவை அடைய முடியும் இதுக்கப்புறம் சரி இதுக்கு அடுத்த நியம விதி வைக்கிறது சந்யாசத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரமே ஞான நிஷ்டையை அடையக்கூடியவனுக்கு சந்நியாசிக்கு சொல்லப்பட்டது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறோம் மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்திடலாம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மா கிருத கஸ்யத்தனம் ரொம்ப அருமையான வார்த்தை கஸ்யத்து தனம் இந்த ஸ்வித்துன்னு ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மீட்டர் அந்த ஸ்லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் பூர்ணமாகறதுக்காக அதை போடுறோம் அது மந்திரம் சொல்லியிருக்க அதுக்கு மீனிங் இல்ல ஸ்வித்துன்றதுக்கு அர்த்தம் மீனிங் இல்ல தமிழ்ல வந்து நம்ம சொல்லும் போது அசை சொல் அப்படின்னு கடகட பட பட ஒரே சலசலன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்குள்ளதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மீனிங் இல்ல அப்ப மீனிங்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு பேரு நிபாத்தம் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல நிபாத்தம் அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம் அந்த பொருளற்றேஷன் ஆசை பேராசை எல்லாத்துக்கும் கிருதா அப்படின்னு பேரு கிருதி கிருதி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்க எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் வாங்கணும் பக்தர் வந்தார் நல்ல நல்ல பர்சன் அவர் அவர் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சாமி ஒரு நல்லா அச்சீவ் பண்ணிட்டேன் சாமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் கார் வாங்கணும்னு நினைச்ச சாமி வாங்கிட்ட சாமி அப்படின்னு சொன்னார் நான் ரெண்டு நாளாக போர்ஷே கார்லதான் சுத்திட்டு வந்தேன் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அவர் வந்திருந்தார் எனக்கு காட்டுறதுக்காகவே சாமிய எப்படியாவது வந்து அந்த கார்ல வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு கூப்பிட்டு வந்து கோயில் கோயிலா சுத்திட்டு வந்துட்டோம் நாங்க என்ன லட்சியம் போர்ஷே கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இந்த லோகத்துல எப்படியாவது ஒரு பதவி அடைஞ்சிடணும் எப்படியாவது ஒரு பங்களா கட்டி எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்போய் செட்டில் ஆகணும் இது மாதிரி ஏதாவது கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கணும் என்னன்னு தெரியல என்ன ஆசை சொல்லுதுக்கு அர்த்தம் ஆகாங் ஆசை எதிர்பார்ப்பு இது ஆனால் நல்லா இருக்குமே இப்படி ஆனால் நல்லா இருக்குமே இப்படி ஆனால் நல்லா இருக்குமே எந்த விஷயத்துல அப்படின்னா தனம் கசிய தனம் எந்த தனத்திலையும் உனக்கு வந்து ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்கு கசியனா எவருடைய தனத்திலும் கசிய தனம் அப்படின்னா எவருடைய தனத்திலும் போய் உட்காந்தியா பெசாம இரு பிரார்த்துல என்ன இருக்கோ அத மட்டும் தேகதாரணத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு ஆத்ம தியானத்தை பெசாமதுங்கிரு பட்டினத்தாரோட கதைய கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா வரப்புல வயல் வரப்புல வந்து பாத்தீங்கன்னா தலைய வச்சு படுத்திருப்பாரு தலையை வச்சு படுத்திருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு போவோம் அந்த பக்கம் பாரு இந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொகம் கேக்குது பாரு வரப்புல வந்து தலை வச்சு படுத்திருக்கு பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வரப்பு மேல தலை வச்சிட்டு சொகம் கேக்குது பாரு அப்படின்னா அதுல ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு ரிட்டன் தண்ணி எடுத்துட்டு வரும்போது பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டாரு அக்கோ தலையை வச்சிருக்க கூடாது இவ்வளவு இருக்கு அப்படின்னு கீழே கீழே வச்சதுக்கு பிறகு நார்மலா படுத்திருக்காரு இந்த ரெண்டாவது திரும்ப வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது பாரு இந்த சாமிக்கு வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது இவ்வளவு மான அப்பமானம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டு போயிடுச்சு போனோம்னா அப்பதான் அவருக்கு புரிஞ்சது ஆமா இன்னொருத்தரோட ஒப்பீனியன்ஸ் என்ன பண்ண என்ன பண்ண கேட்கவே கூடாது அப்புறம் ஊர்ல இருக்கிறவன் பேசுறதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா முச்சந்தியில தான் நிக்கணும் ஆத்ம தத்துவத்துல நிக்கவே முடியாது அப்ப தான் தான்ல நிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோக்கம் வந்து தனத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துருக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பணம் இல்லைன்னா என்ன பண்றது ரமணிட்ட வந்து பாத்தீங்கன்னா காவிய கண்ட கடை பத்தி கேக்குறாரு ரமண ஒரு மூன்று இருந்தா போதும் மாசம் ஃபுல்லா ஓட்டிடுறதுக்கு அப்படின்னு அப்ப ரமண பகவான் சொல்ற என்ன ஓய் இந்த தேகமே அதிகம் ஓய் அப்படின்ற நான் இருக்கிறதுக்கு இந்த தேகமே அதிகம் ஏன் அப்படின்னு தேகம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடு இருக்கா பங்களா இருக்கா கார் இருக்கா பணம் இருக்கா ஒண்ணு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நான் நானா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல ஒரு வஸ்துவும் தேவையில்லை ரமண பகவான் சொல்றாரு இந்த தேகமே அதிகம் ஓய் என்ன வார்த்தை பாருங்க தேகமே அதிகம் மூன்று பாடுறதுல ரொம்ப அதிகம் அப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் நிறைய பேருக்கு செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உங்களோட உங்க தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கு என்ன உண்டோ சாகர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு இந்த கருமம் இந்த கருமத்தினால இந்த போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது கடைசி ஒரு சோத்து பருக்க கூட வந்து உங்க பேர் நார்த் இந்தியாவில சொல்லுவாங்க சாதுக்கள் மத்தியில ரொம்ப பேமஸ் தானே தானே வாலா காணாம் ஒவ்வொரு பருக்கையிலையும் சாப்பிடுறவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதிதான் இங்க அனுப்புறாரு ஐத்திரேய சொல்லுது ஒருத்தனை படைக்கிறதுக்கு முன்னாடி அன்னத்தை படைச்சுதான் அந்த அன்னத்தை சாப்பிட்றதுக்கான ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறாரா ஈஸ்வரன் நல்லா புரிஞ்சுங்க நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட வேண்டிய ஐட்டம் என்ன இந்த தேகத்துக்கு என்ன வேணும் இது எல்லாத்தையும் உள்ள இலக்கி கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம உள்ள லேண்ட் ஆகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தேகம் குறைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு அதனால தேகத்தோட ரஷணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பயப்படவே பயப்படாது என்ன ஆயிடுமோ இன்னும் ஆயிடுமோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோகம் பேங்க் பேலன்ஸ் நமக்கு இருக்கணுமே பின்னாடி வந்து நம்மளை யாரும் பார்த்துக்கலாம் என்ன பண்றது நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க என்னதான் கேர் பண்ணாலும் உங்க கருமத்துல என்ன இருக்கும் அதை வந்து மாற்றவே முடியாது சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்ப பிக்ஸ் பண்ணிக்கணும் துய புஜியதாம் நல்ல பிராரப்தத்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதமா பூர்ணமா அனுபவிக்கிறது அக்செப்ட் பண்றது அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கசியத் போதும் போதும் போதும் ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க இதுவும் வேணாம் வேணாம் வேணாம் ஏன் அப்படின்னா நான் நானில் நிக்கணும் நான் நான்ல நிக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணணும் வேணா வேணா வேணாம்னு சொல்லணும் இதுதான் நேத்தி நேத்தி இதுதான் சொல்லுது மா கிருதக்தனம் எவருடைய தனத்திற்கும் ஆசை கொல்லாது ஏன் சாமி இது சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல நிறைய பேர் இருக்கீங்க நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரதேசியா ரிசிகேஸ்லாம் நிறைய நாள் இருந்திருக்கு ஊர் ஃபுல்லா சுத்தி இருக்கேன் பரதேசியா காசு கையில காசு இல்லாம சாதுக்களுக்கு இப்ப திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பரிகிரமா போனீங்கன்னா கிரிவலம் வந்தீங்கன்னா தெரியும் நிறைய சன்னியாசி ட்ரெஸ்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கையும் பெக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் ஈஸ்வர நாமத்தையே சொல்லுவான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பணம் வாங்குறதுக்கு ஓம் நம சிவாய் ஓம் நமஷிவாய் ஓம் நம சிவாய்னு பஜன்ஸ் பண்றது எதுக்கு பணம் கொடுக்குறதுக்காரு அப்போ எல்லாத்தோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா கிரிவன பாதையில சன்னியாசியா வந்து உட்கார்ந்தவன் ஒவ்வொருத்தரையே பார்ப்பான் பத்து வருதா அஞ்சு ரூபா வருதா ஐம்பது ரூபா வருதா நூறு ரூபாய் வருதான்னு மனுஷனா பாக்குறது இல்லை பணமா தான் பாப்பான் ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்பெக்டேஷன் யார் என்ன கொடுப்பா என்ன கொடுப்பா என்ன கொடுப்பா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா விட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த தனத்துல இருக்கக்கூடிய ஆகாங்ஷா இருக்கே அது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபான் இருக்கும் என்ன மாதிரி சன்னியாசிகளுக்கு எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்ல ஒரு ஆசிரமம் கட்டி சௌத்தியமா இருக்கலாம் யாராவது ஒரு ஐம்பது ஏக்கர் இடத்த கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா கட்டிடுலாம் மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நிதித்தியாசனத்துல உள்ள போனவனுக்கு சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆசை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து தன விஷயத்துல வரும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிஷ்டான்னு சொல்லுவோம் தன்னை வந்து நிலைநிப்பாட்டிக்கிறதுக்கு ஒரு கிரகஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆசைப்படுவார் ஒரு வீடு கட்டினா போதும்னு ஒரு சன்னியாசி ஆசைப்படுவா பெரிய எஸ்டாபிளிஷ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் ஜெகத்குருவாயிரலாம் அப்படின்னு என்ன ஆனாலும் அண்ணாங்கட்டி தான் தான்ல நிக்க முடியாதுரா மந்திரம் சொல்லுது மா கிருத கசியம் யாரோட தனத்துக்கும் ஆசைப்படாத யாரோட தனத்துக்கும் ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றாரு தன்னோட தனத்துக்கும் ஆசைப்படாத என்னோடது சாமி என்னோட தான் இருந்தாலும் என்ன ஒரு எம்ம கூட நீங்க எங்க இருந்து உங்க கூட எடுத்துட்டு போக முடியாது ஒரு எம்எமும் நம்ம எடுத்துட்டு வரல ஒரு எம்மமும் கூட நம்ம கொண்டுட்டு போக முடியாது அப்ப இந்த ஆசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிராசையா போயிடும் எதையும் கொண்டு போக முடியாது காதருந்த ஊசியும் பாராது கான் கடை வலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு அண்ணாமலையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா புடிக்க பையனா வர்றார் பையனா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தை எழுதி நல்ல ஒரு பெட்டக்கத்துல வச்சு கொடுத்துட்டு போயிடுறார் அப்பாட்ட எடுத்து படிச்சு பாக்குறார் பட்டினத்தார் காதறிந்த ஊசியும் காதருந்த ஊசி யூஸ்லெஸ் ஊசிக்கு வந்து போயிடுச்சுன்னா காது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது எதுக்கும் யூஸ் ஆக தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடுற யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஊசிய கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருந்து நம்ம கொண்டே போக முடியாது ஏன் அப்படின்னா இது மொத்த வெளுத்தும் ஈஸ்வரனோடது யாரோடது ஈஸ்வரனோட வெல்த் டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் கொடுத்திருக்கோம் என்னோட இடம் உங்களோட இடமா என்ன மண்ணாங்கட்டி தனமா யோசனைக்குள்ள ஈஸ்வரனோடது எனக்கு டெம்பரவரியா ஒரு யூஸ் பண்ண கொடுத்திருக்க நீ மோகத்தை அடைஞ்சு எனக்கு எல்லாம் எனக்கே வேணும் எனக்கே வேணும் எனக்கே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்ப என்ன பண்ண அப்படின்னு யாருடைய தனத்திற்கும் பொருள் இருக்கும் ஆசைப்படாதே ஏன் பா சுவாமி ஏன் சுவாமி தனம்னு சொல்லியிருக்கு அப்படின்னா கட்டோ மனுஷத்துல ஒரு மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷியா அப்படின்னு ஒரு கோல்டன் வேர்ட் சொல்ற இந்த மனுஷன் வந்து எவ்வளவு தனம் கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி வரவே வராது திருப்தியை அடைய மாட்டான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோடி இருக்காரு நிம்மதியை ஏற்க வேண்டியது இவ்வளவு கோடி சம்பாதிச்சாருல எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியதுதானே இருக்க முடியுமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த மனசு வந்து தன விஷயத்த திருப்தி வரவே வராது சன்னியாசிகிட்ட பணம் ஒரு ஐநூறுபாடு ஆயிரம் ரூபாய் என்ன்த் இந்தியாவில சன்னியாசிகளுக்கு பண்டாரான்னு ஒண்ணு கொடுப்பாங்க பண்டாரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஷை கொடுத்து எல்லாத்தையும் உட்கார வச்சு நல்லா பிக்ஷை கொடுத்து தட்சணையும் கொடுப்பாங்க இந்த ஐம்பது ரூபா ஒரு தட்சணைய வாயிட்டு அடுத்த இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க பத்து மணிக்கு ஒரு பண்டாரா பத்தரைக்கு ஒரு பண்டாரா பதினோருக்கு இந்த சன்னியாசி ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பணத்துக்காக ஓடி ஓடி ஓடி ஓடி இறை தேடலுக்காக வந்து எதுக்கு வந்து போகாம வெளியில போயிட்டு இருக்கு இந்த தனம் வந்து திருப்தி பண்ணாததுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு வெளியில இருக்கிற காரியத்திலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இந்த மொத்தம் என்ன அப்படின்னா வெல்த் மொத்த ஜகத்துவம் என்னது வெல்த் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசை கொள்ளாதே அப்ப எது தனம் எல்லாமே தனம் தான் வீடு தனம் வாகனம் தனம் நம்ம லிக்விட் கேஷா இருக்கிறது பேங்க்ல இருக்கிறது ஜுவல்ஸ் இது எல்லாம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தான்ல நிக்க விடாம என்ன வெளியில நிக்கிறதா ஆயிடுது அப்ப என்ன பண்ணணும் நான் பார்க்கறதெல்லாம் போய் அதை குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க வேணாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் என்ன ஆகுமோ ஈஸ்வர இச்சா பிராரப்தம் என்னவோ அதுபடி போகட்டும் அப்படின்னு அதை எல்லாத்தையும் சொல்றது யாருடைய தனத்திற்கும் ஆசை கொள்ளாதே அப்படின்னு நியம விதி இதுக்கு பேரு என்ன பேரு ஒவ்வொன்னா பிரிக்கிற பாருங்க ஈஷாவாசிய மிதம் சர்வம் இது வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் ஈஷாவாசிய மிதம் சர்வம் மகா வாக்கியம் இது எல்லாம் ஈஸ்வரம் எந்த பேதமும் இல்ல இது வந்து மகா வாக்கியம் அதுக்கப்புறம்யாம் ஜெகத்து இந்த லோக்கத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அதோட சேர்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஈஸ்வர ஞானத்தினால இது எல்லாத்தையும் ஈஸ்வராத்ம பாவனை பண்ணு இது எல்லாம் பிரம்மமா இருக்கு ஈஸ்வரனா இருக்குன்னு பாவம் பண்ணு அப்படின்னு சொல்லுது இது மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவிக்கிறதுக்கான விஷயமா இது சொல்லப்பட்டிருக்கு பாவனா விஷயம் நிதி தியாசனம் ஆத்ம தியானம் பிரம்ம தியானம் அப்படின்னு பேர் இதுக்கப்புறம் விதி என்னது நியம விதி வைக்குது கண்டிஷன் போடுது என்ன கண்டிஷன் தேன திய தேன புஞ்சி தான் இது கண்டிஷன் உன்னை காப்பாத்திக்கணுமா நீ என்ன பண்ணு தியாகத்தினால உன்னை காப்பாத்தி தியாகம் என்ன தியாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ல போறேன் டீட்டெயிலா ஆச்சாரியர் பாஷத்து சொல்ல தியாகம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் தியாகம் எது கீதால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு தியாகம் தியாகம் தியாகம் சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்ட் மீனிங் தியாகம் தியாகம்னா என்ன தியாகம் ஒரு காவி போட்டன் தியாகியா அப்படின்னா தியாகியா பண்ணாங்க கேட்டியா காவி போட்டம் தியாகியா ஹேங்கர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவி வஸ்திரம் மாட்டி விட்டீங்க ஹேங்கர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியாவை தியாகி ஆயிடுமோ ஒரு ஒரு பில்டிங் காவி கலர் அடிச்சுட்டோம் அப்படின்னா அது தியாகி ஆயிடுமா என்ன தியாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தோற்ற மாத்திரமா இருக்கிறதுன்னு இதை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா அதுதான் வாஸ்தவ தியாகம் அந்த விதமான தியாகத்தினால நீ ஒன்ன காப்பாத்திக்கு காப்பாத்திக்க அர்த்தம் தான் தானா நில் தான் தானா நிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் தியாகம் மட்டும் தான் முடியும் என்ன தியாகம் நாமரூப்பம் பொய் அப்படின்ற தியாகம் நானு கண்ணியமா இருக்கிற சர்வமும் நாமரூப்பொய் அதுக்கு என்ன பண்ணணும் இது வந்து நடக்கிறது வெளியில என்ன பண்ணணும்னா வெளியில கொண்டுட்டு போறதே நம்மளோட கவனத்தை கொண்டுட்டு போறதே தனத்து மேல இருக்கிறோட ஆசை அப்ப நம்ம மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் இதை எதையுமே நான் கொண்டு போக முடியாதுன்னு பிக்ஸ் பண்ணிக்கணும் எதையுமே கொண்டுட்டு வரல நடுவுல வந்துச்சு எதையுமே கொண்டு போக முடியாது எவ்வளோ பெரிய வசதியா இருந்தாலும் நாலு கண்டெய்னர் சேர்த்து வச்சாலும் நிறைய பேர் சேர்த்து வச்சவங்களாம் அப்படியே போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்டவரல கூட காப்பாற்றிக்க முடியல எதையுமே காப்பாற்றிக்க முடியாது எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க நெப்போலியன்ல இருந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாச்சு சக்கரவர்த்தி பெரிய பெரிய ஆள் வந்தாச்சு ஒன்னத்தையும் காப்பாற்றிக்க முடியல எடுத்துட்டு போக முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்போ மனசுல வச்சுக்கணும் யாருடைய பொருளுக்கும் அப்போ ஆத்தியாத்மிகத்துல ஒரு சாதகனா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை பூர்ணமா அடையணும் ஆத்மானுபூதியை அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன யாரோட தனத்துக்கும் என் தலையில என்ன எழுதிருக்கோ வரட்டும் என் தலையில எடம் இருக்கோ எழுதிக்கோ வரட்டும் குருநாதர் ஒன்று சொல்லி கொடுத்தார் என்னன்னு கேட்டீங்க அப்ப என்ன வந்தோனே அனுபவப்பட்ட ஒன்று ரெண்டு அனுபவங்கள் இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் யார்ட்டையும் பணம் கேட்க கூடாது யாருட்டையும் இத வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார்ட்டையும் பணம் கேக்குறது யாருட்டியும் எது கேட்டாலும் சுவாமி எதாவது வேணுமா ஒண்ணும் வேணாம் சௌக்கியமா இருங்க எல்லாம் அவங்க அவங்க தனத்தை வச்சுக்கிட்டு சௌக்கியமா இருங்க எனக்கு ஒன்னும் வேணாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு என்ன மனசுல அவங்களுக்கு சுவாமிக்கு இதை பண்ணணும்னு தூண்டி சுவாமிக்கு இதை பண்ணணும் பண்றாங்களோ அது வந்து என்னோட பிராரப்தமா ஆயிடும் அந்த போதும் நான் அதான் சொல்லுவேன் யாராவது என்ன கேட்கவே மாட்டேன் நான் சொல்லுவேன் கேக்கிறதுக்கு ஏதாவது இருக்காஜி நெதுவா ஆரம்பிப்பேன் ஜி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆயிட்டு ரைசாகிட்டே போயிட்டு இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே நான் ஒரு சாமியை பார்த்தேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சுவாமிட்டு நான் சொன்னேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம் ஒரு சாமி நல்ல நல்ல சுவாமி எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி அவட்ட சொல்லும்போது சாமி நான் அப்ப ரொம்ப சின்ன வயசு நான் நான் அப்ப சொன்ன சாமி இருந்து பாடம் எடுக்கலாமே சாமி என்னை சொன்னார் சாமி என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்தா போதும் சாமி ஒரு கோடி ரூபாய் இருந்தா போதும் நீங்க சொல்ற மாதிரி நான் இருந்து பாடம் எடுப்பேன் அப்படின்னாரு நான் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் நான் ரிஷிகேஷ் போய் பாடம் படிச்சிட்டு அப்புறம் அந்த சுவாமிய வந்து மீட் பண்றேன் மீட் பண்ணும்போது அந்த சுவாமி சொல்றாரு சாமி இப்போவாது இருந்து பாடம் எடுக்கலாமே அப்படின்னும் போது அவர் சொன்னார் பத்து கோடி ரூபாய் இருந்தா நீங்க பண்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருந்து பாடம் எடுக்கலாம் சாமி அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆறு வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் என்ன ஆயிடுச்சு பத்து கோடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பணம் சேர்ந்துருச்சு அவரு சமாதி ஆகும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கோடி ஆறு கோடி ஆயி ஆறு கோடி முன்னூறு கோடி ஆச்சு அவர் இன்னும் இருந்துருந்தாருன்னா ஒரு பத்து வருஷம் அந்த டார்கெட் என்னவாயிருக்கும் ஆயிரம் கோடியா ப்ராஜெக்டா மாறி இருக்கும் மனுஷனும் தனத்தினால திருப்தி அடையவே மாட்டான் தனத்தினால திருப்தி அடையவே மாட்டான் மனசுக்குள்ளார வந்து லோபம் வந்து பாத்தீங்கன்னா சதா இருந்துகிட்டே இருக்கும் சதா இருந்துகிட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பிராரப்தம் இருக்கோ அது வரட்டும் இந்த பிராரப்தத்துல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் ஆனா ஆசையை விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு என்னைக்குமே பூர்த்தியாகாது சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து அடுத்து போயிட்டே இருக்கும் டெவலப்மெண்ட்ல போயிட்டே இருக்கும் சித்தம் என்னைக்குமே சாந்தி ஆகாது நீங்க தன விஷயத்திலேயே ஜீவனம் முடிஞ்சு போயிடும் அது அப்புறம் கிடைக்காது இந்த லோக்கமும் கிடைக்காது கர்ப்பாம்பூச்சியா புஸ்தக புழுவா பிறந்துட வேண்டியதுதான் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிக்கு சொல்லியிருக்கு இத எப்பவுமே வச்சுங்க கசியஸ் வித்தனம் கசியம் யாருடைய தனத்திற்கும் ஆசைப்படாதே இதுக்கப்புறம் இதை சொல்லதுக்கு பிறகு பாஷ்யத்துல நிறைய வியாக்கியானம் பண்ண போறோம் அதனால வந்துருங்க பாஷ்யத்தில் பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாஷ்யம் ஆரம்பிக்க போகும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவதாரிக்கா பாஷியம்னு ஒண்ணு இந்த மந்திரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அவதாரிக்கா பாஷியம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னுரை பாஷ்யம் அப்படின்னு சங்கரர் பாஷ்யம் பண்ற அந்த பாஷ்யத்துக்கு பேரு சம்பந்த பாஷ்யம்னு ஒரு பேர் இருக்கு அவதாரிக்கா பாஷியம்னு ஒரு பேர் இருக்கு உபோத்காத்த பாஷ்யம்னு ஒரு பேர் இருக்கு அப்ப உபக்ரம பாஷியம்னு ஒரு பேர் இருக்கு இதெல்லாம் வந்து பாஷ்யம் இந்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றதுக்கு பேர் இதெல்லாம் கிடைச்சா நம்ம இனிமே என்ன பண்ண போறோம் சம்பந்த பாஷ்யம்னு யூஸ் பண்ணுவோம் இல்லன்னா அவதாரிக்கா பாஷ்யம்னு யூஸ் பண்ணுவோம் ஒரு மந்திரத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்குமோ அந்த இன்ட்ரோடக்ஷன் பாஷ்யத்துக்கு பேரு அவதாரிக்கா பாஷ்யம் ஆயிடுச்சா இப்ப நம்ம பாஷ்யம் பாஷ்யம்னு சொல்றீங்களா சாமி பாஷ்யம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது புதுசா வந்திருக்குங்க பாடம் கேட்கறதுக்கு புதுசா வந்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதுசா இருக்கிறவங்களும் கூட பலசா இருக்கிறவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பாஷியத்தை பத்தின நிறைய ஐடியாலாம் இருக்காது அதுக்காக நான் வந்து உங்களோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவன்டி டூல கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது கொடுத்துருக்கேன் பாஷ்ய லட்சணம் அப்படின்னு பாஷ்யம்னா என்ன சுவாமி சூத்ரஸ்தம் பதமாதாய சூத்ராணுகாரி ஒரு ஸ்லோகம் இருக்கு சூத்திர்தாக்கிய சூத்திரி ஸ்வதேஷ் பாஷியவிதோ விது பாஷ்யம் பாஷ்யம்னா சங்கரபாஷ்யம் ராமானுஜ பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு நிறைய இடத்துல யோகபாஷியம் மகாபாஷ்யம் அப்படின்னு நிறைய பாஷ்யம் பாஷ்யம் இனிமேல் பாஷ்யம் டைரக்டா பாஷ்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மூல கிரந்தத்துக்கு மேல இருக்கக்கூடிய கமெண்ட்ரிக்கு பேரு பாஷ்யம் சிம்பிள் எது ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கோ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டுக்கு மேல இருக்கக்கூடிய வியாக்கியானம் விளக்க உரை கமெண்ட்ரி அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா பாஷ்யம் எல்லாருமே எழுதிட முடியுமா பாஷியம் எல்லாரும் எழுத முடியாது பெரியவங்க வந்து இருக்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க எழுதியிருக்கார் மத்வர் எழுதியிருக்கார் இது மாதிரி பெரியவங்க பாஷ்யம் பண்ணியிருக்காங்க அப்போ இங்க வந்து பாஷ்யம்னா என்ன அப்படின்னா சூத்திரஸ்தம் சூத்திரஸ்தம் அப்படின்னா என்ன மூலமந்திரம் மூலமந்திரம் எது ஈஷா ஜகத் தேனே தாமாக மந்திரம் தான் சொல்லியிருக்கு இந்த மூலமந்திரத்துல இருக்கக்கூடிய பதம் ஆதாயம் அதுல இருக்கிற பதம் பதமா எடுத்துக்கிட்டு எத்தனை பதங்கள் இருக்கு பாருங்க ஈஷா வாசியம் இதம் சர்வம் ஜகத்யாம் ஜத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு கனம் அப்ப எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதங்கள் இருக்கு இந்த இடத்துல பதம்னா சப்தம் அப்போ இந்த சூத்திரத்துல மூலகிரந்த வந்து பாத்தீங்கன்னா எது எந்தெந்த பதங்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துக்கிட்டு பதம் ஆதாய ஒவ்வொரு பதமா எடுத்துக்கிட்டு வாக்கியகி சூத்திரானுகாரிபிகி அந்த மூலகிரந்தத்துல என்ன விஷயம் தாற்பயம் சொல்றதுக்கு இச்சை இருக்கோ மூல டெக்ஸ்ட் யாரு பண்ணாங்களோ அதோட தாத்யம் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி வாக்கியங்கள் மூலமாக மந்திரம் வந்து பெரிய வியாக்கியானம் இருக்காது மொத்தம் பதினஞ்சு பதினாறு பதங்கள் தான் இருக்கு ஆனா ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் இந்த வியாக்கியானம் பண்றதுக்கு நிறைய வாக்கியங்களை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சரி அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திர சூத்திரானுகாரிபிகி எப்படி பண்ணணும் மூலகிரந்தம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் நீங்க உங்க இஷ்டம் எப்படிலாம் பண்ண முடியாது ஆனா மூலகிரந்தம் என்ன சொல்லுதுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்ச அதனால் பண்ண முடியும் அப்போ அப்ப பாஷ்யம் பண்றவர் என்னவா இருக்கணும் அப்படின்னா மகா ஞானி புருஷரா இருக்கணும் சும்மா ஈஸியா வந்து குப்பனோ சுப்பனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு மீனிங் பண்ற முடியாது இந்த மொத்த வேதத்தோட தாற்பயம் தெரிஞ்ச ஒரு ஞானி புருஷரால மட்டும்தான் இந்த மந்திரம் இந்த அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னு ஒவ்வொரு பதத்துக்கும் சரியான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல தாற்பயம் என்னவோ அதுக்கேத்தி அந்த வாக்கியங்கள் மூலமா எழுதும் போது என்ன ஆயிடும் உண்மைதான மந்திரத்தை சொல்றதுக்கு இவர் ஒரு யூஸ் பண்ணுவார் சாமி நீங்க வியாக்கியானம் பண்றீங்க நீங்க சொல்ற வார்த்தையை எனக்கு புரியலையா சாமி அப்படின்னு யாராவது கேட்பாங்க ஒரு ஒரு சூத்திர மூலகிர பண்றதுக்கு என்ன வார்த்தையோமோ அதுக்கும் மீனிங் சொல்லணும் அப்ப என்ன அர்த்தம் மூலத்தை வந்து ஒரு சப்தத்தினால வியாக்கியானம் பண்ணணும் அந்த சப்தத்தையும் மத்தவங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் ஈஸி பண்ணி அதையும் வர்ணனை பண்ணணும் அப்படி வர்ணனை பண்றதுக்கு பேரு பாஷ்யம் அந்த கந்தத்துக்கு பேரு அந்த டெக்ஸ்டுக்கு பேரு பாஷ்யம் பாஷ்யத்தை அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பாஷ்யத்துக்கு மேல வேற என்ன இருக்குன்னா நம்ம உங்களோட புக்கில வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து விவாகம் பண்ணிருப்பேன் போட்டு பாஷ்யம் மட்டும் இருக்கும் செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டீகான் ஆனந்தகிரி டீகா போனந்திரி சங்கர பாஷ்யம் பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஊன்றுகோல் மாதிரி பாஷ்யத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்ப பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வியாக்கியான ஒரு கமெண்ட் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா டீகா அப்படிங்கிற பேரு மூலகிரந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு பாஷ்யம் பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஒரு ஒரு ஹெல்ப் பண்றது என்னவோ அந்த கமெண்ட்ரிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீகா இப்ப நம்ம அதிகமா படிக்க போறது படிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷ்யம் படிப்போம் அது அப்புறம் ஆனந்தகிரி டீகான்னு படிப்போம் நம்ம படிக்கிறது சங்கர பாஷ்யத்தை படிக்க போறோம் அத்வைதூக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணிருக்காரு சங்கரர் ஆசிரியம் பண்ணிதான் இந்த பரம்பரைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு வித்யா பரம்பரை அப்ப சங்கர படிப்போம் டீக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தகிரி வந்து எல்லாத்துக்குமே இருக்கு பத்து உபனிஷதங்களுக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் இதுக்கும் நம்ம பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அதனால ஆனந்தகிரி டீக்கான்றத நம்ம என்ன பண்ணுவோம் ஹெல்ப் எடுத்துப்போம் இப்ப நான் அவன் சொன்ன பாலை ஏத்தான்னு ஒரு சப்தம் இருக்கு தேனத்தெக்தேன புஞ்சிதான் இருக்கு மந்திரத்துல புஞ்சிதா இருக்கா அந்த புஞ்சிதாக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்காரன் என்ன பண்றாருன்னா பாலை ஏத்தான்னு போட்டார் பாதுகாத்துக்கொள் உன காப்பாற்றிக்கொள் அப்படின்னு என்ன காப்பாத்திக்கணுமா ருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சரியான அர்த்தத்தை நமக்கு சொல்லிடுவாங்க அப்ப ரெண்டு கமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட்ல நம்ம பார்க்க போறது சங்கர பாஷ்யத்தை மட்டும் பார்க்க போறோம் சரி இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுவரிஷினி கமெண்ட்னு ஒன்னு எழுதியிருக்கேன் தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் அப்பப்ப கேக்குறாங்க சாமி மதுவரிஷிணிய விளக்க உடைன்னு ஒண்ணு போட்டிருக்கேன் கமெண்ட்ரின்னு புக்ல போட்டிருக்கு மதுவரிஷிணி கமெண்ட்ரினா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மதுவர்ஷினி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கலா இருக்கிறதுனால யாரோ ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாமி யாரோ எழுதி பார்ப்பல இருக்கு அப்படின்னு நான் எழுதின ஒரு கமெண்ட்ரிக்கு வந்து நான் எழுதின கமெண்ட்ரிக்கு சங்கர ஒரு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் எழுதிருக்கேன் அதுக்கு பேரு மதுவர் அப்படின்னு பேர் வச்சிருக்கா ரெண்டாவது பாட்டுல எழுதின கமெண்ட்ரிக்கு பேர் வந்து அமிர்தவர்ஷிணின்னு பேர் வச்சிருக்கேன் யாரு பேர் வச்சா நான் பேரு வச்சு இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கேன் சரி அந்த விளக்க உரைனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் விளக்க உடைது வியாக்கியான சமஸ்கிருதத்துல விளக்க உடை கமெண்ட்யானு வியாக்கியானம் பண்றாரு அப்படின்னா எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சொல்றோம் பதச்சேத பதார்த்தோக்தி விக்கிரகோ வாக்கிய யோஜனா ஆக்ஷேபிய சமாதானம் அப்படினா ஒரு வியாக்கியானல்ல ஒரு டீச்சீச்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களோட சேர்ந்ததுதான் டீச்சிங் பண்ணணும் அது நியமம் வச்சிருக்கு என்னெல்லாம் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வியாக்கியானம் பண்ணாலும் அத வந்து எத்தனை பதமா பிரிக்கல உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் இருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கசியம்னா என்னன்னு பிரிக்கணுமே கஸ்ய ஸ்வித்து தனம் மூணு சப்தம் இருக்கு அப்படின்னு பிரிக்கணும் வாஸ்யம் இதம் வாஸ்யம் இதம் ஒருத்தர் வியாக்கியானதேதத்துக்கு அப்புறம் பதார்த்தோக்தி பதார்த்தோக்திக் ஒரு பதத்துக்கும் அர்த்தத்தை என்ன பண்ணி ஆகணும் சொல்லணும் நான் சொன்னல சித்து சித்து வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ல அதுக்கு பேர் வந்து அசைச்சொல் தமிழ்ல அது வந்து நிபாதம் அப்படின்னு சொல்ற கவனம்னா எல்லாம் இது எல்லாம் ஈசானா என்ன அர்த்தம் ஈஷானா ஈஸ்வர ஞானத்தினால அங்க ஈசானா ஈஸ்வரனால இருக்கு நான் என்ன பண்ற சொல்லும் போது அர்த்தம் சொல்லும் போது ஈஸ்வர ஞானத்தினால இத எல்லாத்தையும் மறைக்கணும் வாசியம்னா என்னது மறைக்கணும் மறைக்கணும்னா என்ன சாமி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லா செட்டிப்பானை எல்லாத்தையும் மண்ணா பாக்குறதுதான் அதுக்கு மறைக்கிறது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வியாக்கியானம் பண்றவங்க அந்த தாத்யத்தை புரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து பதத்து பதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும் இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத பாரதி அப்படின்னு ஒரு ஃபேமஸான நம்ம சம்ஸ்கிருதம் படிச்சு கொடுக்கறது நிறைய இருக்கு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சம்ஸ்கிருத பாரதியில படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத எக்ஸாம்பிள்வங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இடத்துல இருக்கு சம்ஸ்கிருத இலக்கணம் தெரிஞ்சிருந்தா மட்டும் வியாக்கரணம் தெரிஞ்சிருந்தா கிராமர் தெரிஞ்சிருந்தா மட்டும் இதுக்கு மீனிங் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுங்க அந்த லிட்டல் மீனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிக்சனரியில எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த மீனிங்கை வச்சுக்கிட்டு உங்களால ஒரு அர்த்தத்துக்கும் போகவே முடியாது சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப பதம் பிரிக்கணும் பதம் பிரிச்சு பதம் பதத்துக்கும் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு அடுத்தது விக்கிரகோ ஒரு விக்கிரகம் சொல்லுவோம்னா காம்பவுண்ட் வேடா நிறைய இருக்கும் இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கலாம் என்னன்னா கிரகஸ்தன் நம்ம அதிகமா கேட்டிருக்கோம் இந்த வார்த்தையை கிரகஸ்தனா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் கிரகே திஷ்டத்தியக சிரகஸ்தக வீட்டில் நிற்பவன் எவனோ அவனுக்கு பேரு கிரகஸ்தன் வீட்டுல என்னப் சில்ட்ரன்ஸோட யாரு இருக்கானோ அவனுக்கு பேரு கிரகஸ்தன் இப்படிதான் இதுக்கு மீனிங் பண்ணும் என்ன சொல்லுவோம் கிரகஸ்தன என்னங்க குழந்தை குட்டியோட எவன் இருக்கானோ அவனுக்கு பேர் வீட்டுல இருக்கிறவனுக்கு பேரு கிரகஸ்தன் கிரகே திஷ்டிய சக கிரகஸ்த அப்படின்னு இது இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரக வாக்கியம் அப்படின்னு பேர் இதுல நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல போறது இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க குரோத் ஆக உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் எந்த இடத்துல அவசியம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டே வருவேன் அப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வாக்கிய யோஜனா இப்ப நான் வந்து சொல்றதை புரியணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூவா இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப நான் சொல்றது ஒரு ஃபுல்லோ இருந்தாதான உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் நான் பதப்பதமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோட தாத்பரியத்தை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஒரு கண்டினியூட்டி இருக்கா புரிஞ்சிக்க முடியுது அவங்களால அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா வாக்கிய யோஜனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்கன்னா இங்க பேசுவாங்க எங்கோ போவாங்க அங்க ஒரு ஒரு நம்மளால வந்து ஒரு கோர்வையா அர்த்தம் பண்ண முடியாது அந்த கோர்த்து வச்சு வாக்கியங்களை சரியா அமைச்சு சொல்றது இருக்குல்ல அதுக்கு பேர் வாக்கிய யோஜனான்னு பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷேபம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா பதச்சேதம் தெரியும் பதத்தோட அர்த்தத்தையும் சொல்லிருவாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பிரில்லியண்டாக இருந்தாங்கன்னா விக்கிரக வாக்கியம் பண்ணுவாங்க சில பேருக்கு டேலண்ட் இருக்கும் நல்லா ஈஸ்வரன் வந்து நல்லா அனுகிரகம் பண்ணியிருப்பார் நல்லா சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் புரிய வைக்க முடியும் இதோட நின்றுடுறாங்க முக்கியமானது ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷேபம் பண்ணணும் இப்ப நீங்க பண்ண மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் பண்ணுவேன் ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ண போறேன் ஏன் ஏன் ஏன் எப்படி சாமி இப்படி இருந்தா என்ன சாமி அப்படி இருந்தா என்ன சாமி உங்க இந்த மந்திரத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு உங்களுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் ஏன்னா இதுதான் ஞானம் இந்த முதல் ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தோட லாஸ்ட் வரைக்கும் போகுது இதுதான் மோட்ச பர்யந்தம் அப்ப இத பத்தி டவுட் இல்லாம என்ன பண்ணணும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு பரவாயில்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா நீங்க கேட்கறேனா கூட இத மேல வந்து நூறு கேள்வி கேட்பேன் எப்படி எப்படி எதுக்கு ஏ கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆக்ஷேபம் நீங்க சொன்னா ஏத்துக்கணுமா அதான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லுங்க சொல்லியிருக்கு இது தப்பா இருக்க அப்படின்னு ஆக்ஷேபம் தானே ஆச்சாரியரே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷேப்பம் சொல்ற சந்தேகத்தை ரைஸ் பண்ணு என்ன பண்ணுவாங்க சமாதானம் அதுக்கான ஆன்சரையும் சொல்லணும் அப்ப என்ன இருக்கணும் பதச்சேதம் இருக்கணும் பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அதுக்கப்புறம் விக்கிரகம் சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் வேண்டுக்கு மீனிங் சொல்லணும் அது அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அதுக்கப்புறம் சந்தேகத்தை கிளப்பணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் சொல்லணும் சந்தேகம் சமாதானம் இதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் சொல்றதுக்கு பேரு வியாக்கியானம்னு பேரு பஞ்ச பஞ்சலக்ஷணம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன் அப்போ என்ன இருக்குன்னா இப்போ இனிமே நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஷ்யம் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வியாக்கியானத்தை மதுவரிஷன் வியாக்கியானத்தை நீங்க படிச்சுக்க போறீங்க நான் அதை எடுக்க போறது இல்லை நான் பேசுறது எல்லாமே நான் எதெல்லாம் அதுல இருக்கு உங்களுக்கு ஆனா முன்ன பின்ன இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அந்த வியாக்கியானத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களுக்கு சங்கர பாஷ்யத்தை கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு அந்த வியாக்கியானம் ஹெல்ப்பாக இருக்கும் ஐடிச்சா நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் சங்கர பாஷ்யத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம் ஒவ்வொன்னா இப்ப நீங்க பாஷ்யம் படிச்சுட்டு ஒவ்வொரு பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம்